நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சியாமலா வாணி சமுதாய பண்பலை தேர்தல் பாடசாலை வாக்களிப்பது குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்க இருக்கிறது வாக்காளர் பயன்பாட்டு செயலிகள் இது பற்றிய தகவல்கள் உரையாடல்கள் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நண்பர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஷியாமலா வாணி தொண்ணூறு புள்ளி நாலு சமுதாய பண்பலை நான் உங்க ஆர்ஜே விக்னேஷ் தேர்தல் பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம் நம்ம மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நடக்க இருக்குமே தெரியும் தேர்தல் ஆரம்பிக்கிறது நம்மளை சுத்தி இருக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு பண்டிகை மாதிரி இந்த தேர்தலை நம்ம எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேல தேர்தல் அப்படின்றது நம்முடைய ஜனநாயக கடமை அது ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்கும் இதுதான் ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதனுடைய ஒரு அங்கமா தேர்தல் பாடசாலை நிகழ்ச்சி வழியா நிறைய பயனுள்ள தகவல்கள் சேவை அது புனிதமானது ஒளியேற்றி வைத்த மாடம் ஆகும் மனிதமானது ஒருமை பாட்டின் இலக்கணம் இது சமயம் கடந்த சமர்ப்பணம் மை எழுக்கும் விதல்களில் மையம் அளங்கிட எழுந்து வாடு வாழை சொல்ல தீர்ப்பு சொன்ன கருப்பு மை ஏறுப்பு ஆயுதம் திரண்டு முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு கடமையாற்ற புறப்படு உன் கனவை கட்டி எடுப்பிடு நம் கடைசி மனிதன் காரில் இதை நீ உரைக்கிடு ும் கிழக்கல் தோன்றும் உதயம் நீங்கள் தான் உன் ஓட்டு உணர்த்தும் வலிமை இந்த நாட்டை காக்கும் தலைமை உன் பிறப்பை பேசும் பெருமை உந்தன் பிறந்த வாக்கு உரிமை ஒரு புதிய உலகை படைக்க உனக்கு வாசல் திறந்திருக்கு எழுந்து வாடு வாழை தீர்ப்பு சொந்த கருப்புமை ஏறுப்பு ஆயுதம் தேர்தல் பாடசாலை வாக்களிப்பது குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில வாக்காளர் பயன்பாட்டு செயலிகள் பத்தி பல தகவல்களை கேட்டுக்கிட்டு இருக்கும் தேர்தல் பாடசாலை நிகழ்ச்சியின் மூலமா உங்ககிட்ட தேர்தல் சம்பந்தமான பேசிக்கிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஒன்பது இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் எஸ் மூலமா கேக்குறதுக்கு ஒன்பது நீங்கள் எாத்துக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் அப்புறமா பொறுப்புகள் அதற்கப்புறமா இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தேர்தல் சுமூகமாகவும் அதே நேரத்துல பாதுகாப்பாகவும் யாருக்குமே எந்த பயமும் தயக்கமும் இல்லாம வீட்டை விட்டு வெளியில வந்து ஓட்டளிக்கிறதுக்காக அதை உறுதி செய்யக்கூடிய வகையில தேர்தல் என்னென்ன நடவடிக்கைகளா எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய தாரக ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்திய தேர்தல் ஆணையம் அவங்களுடைய பணிய ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவிட் கொரோனா தொற்று இருந்த நேரத்திலையும் பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல ரொம்ப சிறப்பா இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க வாக்களிக்க கூடிய அந்த செயல்முறைகளை இன்னும் எதாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கக்கூடிய வேற ஏதாவது மக்களுக்கு வாக்களிக்கிறது முக்கியிருக்கும் இப்ப ஒரு என்ன நவீன ரொம்ப கோபமா இருக்க மாதிரி தெரியுது மக்களாட்சி மக்களாட்சி மக்களாட்சி இவங்க இதை பேசுறதை கேட்டு என் காதே புளிச்சு போச்சு தேர்தல் வேற வரப்போகுது இப்ப எல்லாம் மக்கள் ஆட்சியை பத்தி பேசுறாங்க முன்னாடி எல்லாம் வாக்களிப்பதற்கு நம்ம பக்கம் பக்கமா பாக்க வேண்டியது இருக்கும் யாருக்கு ஓட்டு போடுறோம் வாக்களிக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் ஆனா இத இப்ப சுலபமாக்க தேர்தல் ஆணையம் நிறைய வழிமுறைகளை கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஆமங்க மக்கள் வசதியா ஓட்டு போடுறதுக்காகவும் தேர்தல் வெளிப்படையா நடக்கிறதுக்காகவும் நம்ம தேர்தல் ஆணையம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க நவீன் நீ சொன்னது ரொம்ப சரியாதான் பா எல்லா நாட்டுலயும் காட்டிலும் நம்ம நாடுதான் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இருக்கு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஜனநாயகம் ரொம்ப முக்கியமானது இந்த ஜனநாயகம் எல்லா குடிமக்களுக்கும் அடிப்படை வசதிகள் கிடைக்க உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னேறதுக்கு சம வாய்ப்பு கொடுக்கும் எந்த ஒரு ஜனநாயகத்தின் முதுகெலும்பும் சுதந்திரமான நியாயமான தேர்தல் தேர்தல்ல நம்மளோட பங்களிப்பு அதை பலப்படுத்துது வரப்போற மாநில சட்டமன்ற தேர்தல நினப்ப அந்த மை அழியும் போது அதே மாதிரி வருத்தமும் சேர்ந்து வரும் ஆமா கார்த்தி அந்த வாக்காளர் பட்டியல்ல என் பெயரை தேடுறதே ஒரு தனி சந்தோஷத்தை குடுத்துச்சு கையில ஹால் டிக்கெட்ட வச்சுக்கிட்டு நான் பாஸ் ஆகிட்டேன்னா இல்லையான்னு தேடிக்கிட்டே இருப்பேன்ல அந்த சந்தோஷத்தை குடுத்துச்சு நவீன் தொழில்நுட்பம் நம்ம வாழ்க்கைய ரொம்பவும் எளிதாக்கிருச்சு நம்ம வீட்டிலயே இருந்துட்டு வாக்காளர் பட்டியல் நம்ம பேரு இருக்கா இல்லையான்னு சரிபார்க்க முடியும் அது உனக்கு தெரியுமா நவீன் அப்படியா வாக்காளரோட தேவைகளை மனசுல வச்சுக்கிட்டு வாக்காளர் ஹெல்ப் என்ற சிறப்பு பயன்பாட்ட தேர்தல் கொண்டு வந்திருக்காங்க இத நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுலயே நம்ம பேரு வாக்காளர் பட்டியல இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதோட நம்ம பேரு சரிபார்க்கிறதும் வாக்குச்சாவ எங்க தெரிஞ்சுக்கலாம் யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டி இந்த ஆப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சஜஷனோ இல்ல கம்ப்ளைண்ட்ஸோ இருந்தா கண்டிப்பா இந்த ஹெல்ப் லைன்ல நீங்க தெரிவிக்கலாம் பரவாயில்லையே ஆச்சரியமா இருக்கேன் இந்த ஆப் ஐடி கார்டு அப்ளை பண்றது மட்டும் இல்லாம அது என்ன நிலையில வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் ஓ அப்படியா இது ரொம்ப இந்த கொரோனா டைம்ல மக்கள் எங்குமே இருக்கும் இந்த வாக்காளர் ஹெல்ப் லைனை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இப்பவே பண்ற தம்பி இந்த ஒரு ஆப் மட்டும் இல்ல இது மாதிரி எலக்ஷன் கமிஷன் நிறைய ஆப் கொண்டு வந்திருக்காங்க இத பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லு நீ ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் டீ என்ன காஃபியா வாங்கி தர நவீன் வாக்காளர் ஹெல்ப் லைன் மட்டும் இல்ல பி டபிள்யூ இன்னொன்னு இருக்கு இந்த அப்ளிகேஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி வாக்களிக்க வரும்போது அவருக்கு தேவையான உதவிகளை இந்த ஆப் மூலயமா பெறலாம் அப்படி கேட்ட வசதிகள் கிடைக்காத பட்சத்துல புகாரும் தெரிவிக்கலாம் இந்த ஆப்ல ஏம்பா, இந்த கொரோனா டைம்ல இவ்வளவு வசதி தருவாங்க வாக்காளரா பதிவு செஞ்சிருக்கவங்களுக்கு அஞ்சல் வாக்கு மூலம் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல கோவிட்னால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் இந்த நோய் தொற்று இருக்குன்னு சந்தேகப்படுறவங்களும் இந்த ஆப் மூலியமா தபால் ஓட்டு செலுத்தலாம் தொழில்நுட்பம் எவ்ளோ வளர்ந்துருச்சு பத்தியா கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி வந்து குடுக்கறதுனால அதிக பேர் ஓட்டுப்பாடு வருவாங்க ரொம்ப வெளிப்படையானதாகவும் இருக்கும் இதே மாதிரி நிறைய வாக்குச்சீட்ல ஓட்டு போட்டோம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் இது எல்லாமே வெளிப்படை தன்மையை உறுதி செய்யுது ஏற்கனவே நீங்க பாத்தும் இல்லாம இன்னொரு ஆப் இருக்கு சி விஜில் ஆப் இந்த ஆப் ரொம்ப நேர்மையாகவும் நாணயமாகவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறாம இருக்கிறத உறுதி செய்யுது இந்திய குடிமனா இருந்துட்டு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வாக்களிக்கிறது அவசியம் ஏன் கார்த்தி தேர்தல் நடத்தை விதிமுறை ஆரம்பிக்கும் போதே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆரம்பிக்கது வாக்காளர்கிட்ட பணமோ பொருளோ கொடுத்து நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாது அதே நேரத்துல அதிகாரத்தையும் பயன்படுத்த கூடாது பணமோ பொருளோ குடுக்க கூடிய வேட்பாளர் யாரா இருந்தாலும் அவங்கள பத்தின இந்த இந்த பண்ணி நம்பர் எந்த தொகுதி அப்படிங்கறதையும் நீங்க குடுக்கணும் தேர்தல் விதிமுறைகளை மீறி எங்கயாவது நடக்குதுன்னு தெரிஞ்சா அங்க நீங்க போட்டோ அப்படியா யாருனாலும் புகார் தெரிவிக்கலாமா கண்டிப்பா இந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி இருந்த யாரா இருந்தாலும் புகார் தெரிவிக்கலாம் அப்படி நீங்க புகார் தெரிவிக்கும் பட்சத்துல ஒரு புகார் எண் உங்களுக்கு கிடைக்கும் ஜிபிஎஸ் இந்த ஆப்ல அடிப்படையாவே இருக்கிறதுனால நம்மள ஈஸியா டிராக் பண்ணி இந்த புகார் சம்பந்தமான நடவடிக்கைகளை உடனே எடுப்பாங்க நம்ம கொடுத்த புகார் எந்த நிலையில இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த புகார் தெரிவிக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா கண்டிப்பா நம்மள பத்தின அடையாளங்களை தெரிவிக்காமையும் பாதுகாப்பா வச்சிருக்க பொறுப்பு இந்திய இளைஞராகிய நமக்கு இருக்குங்கறது மட்டும் இல்லாம நமது வாக்குகளை யாருக்காவும் பயப்படாம நேர்மையா செலுத்தணும் நிச்சயமா உறுதியான வாக்க நேர்மையா செலுத்துவேன் உங்களோட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்ப கேட்ட இந்த குறுநாடகத்துல பல செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் நவீன் நமக்கு வாக்காளர் பட்டியல் பார்க்க முடியாது எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் சப்போஸ் அவங்க கரூர் டிஸ்ட்ரிக்டில் கால் பண்ணால் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அது போகும் அங்கே நம்ம ஸ்டாஃப் எலக்ட்ரல் ரோலோடய கம்ப்யூட்டரில் அவங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு உடனே சொல்லுவாங்க உங்கள் பேர் இருக்கிறதா இல்லையா வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா இதெல்லாம் டக்குன்னு சொல்லுவாங்க அது தவிர என்விஎஸ்பி நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் சொல்லி என்விஎஸ்பி அது ஒரு போர்ட்டல் இருக்கு அதில் போயிட்டு நம்ம இந்த எபிக் நம்பர் போட்ட உடனே நம்ம பேர் எந்த கான்ஸ்டிடியன்சில எங்கே நமக்கு ஓட்டிங் பூத் எல்லா டீட்டெயில்ஸ் அதில் வரும் அது தவிர நம்ம வெப்சைட் அந்த ஸ்டேட்டோட சிஇஓ வெப்சைட்டில் அது இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு கூட அங்கேருந்து லிங்க் வாங்கிட்டு அவங்க வரலாம் அவங்க அந்த இஆர்ஓ ஆஃபீஸில் கேட்டுக்கூட அவங்களோட பேர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் ஈஜிய அனதர் ஈஸியஸ்ட் என்னன்னாக்கா அங்கே பிஎலு இருப்பாங்க அந்த பிஎலோ கிட்டையும் நாங்கள் இது ஒரு கொடுத்துருப்போம் அதில் பார்த்துட்டு அவங்க கிட்டையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் பட் வீட்டிலேயே இருந்துட்டு பார்க்கணுனாக்கா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோவுக்கு நம்ம கால் பண்ணலாம் ஆர் எலெக்ட்ரானிக் மீடியா மூலமாக நம்ம என்விஎஸ்பி போர்ட்டலில் போய்ட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் விக்னேஷ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேர் பேசுனதுல இருந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியில இருந்து ஓட்டு போடுற வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னெல்லாம் இருக்குது வழியாகவும் அப்ளிகேஷன் வழியாகவும் வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை வந்துட்டு எல்லாருக்கும் எளிமையா சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் வாக்காளர்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஏன்னா இவ்வளவு எளிமையா எல்லா விஷயத்தையும் வந்து அருமையான உரையாடல் மூலமா அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு விடை கிடைக்காத கேள்விகள் இருந்தது கிடைக்குது தேர்தல் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் வாக்காளர் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் இந்த எண்ணுக்கு போன் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால விக்னேஷ் மக்கள் தவறாம காலகட்டம் இல்ல கொரோனா காலம் மக்கள் ஓட்டளிக்கிறதுக்கு போகும்பொழுதும் முகக்கவசம் அணிஞ்சிட்டு போகணும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா அவங்களுடைய வா இந்திய தேர்தல் ஆணையம் எல்லா தகவல்களையும் எடுத்துக்கிட்டு பாதுகாப்பா பாதுகாப்பா போயிட்டு நம்மளுடைய விழிப்புணர்வு பயன்பாட்டு செயலிகள் பற்றிய பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நிகழ்ச்சியை பத்திய உங்களோட கருத்துகளை வரவேற்கிறோம் அடுத்த தேர்தல் பாடசாலை பகுதியில இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் நெய்யர்களே